பிரித்திவி மூலாதாரம் முதல் சுவாதிஷ்டானம் வரைமன் நயவசிம நவயமசி நசிமயவ நமசிவைய லம் அ ஹரிஉம் லம் புரோம் சுவாகா ஹரிஉம் நம்நங் கிளி ரீங் சுவாகா ஹரிஉம் அவ்வும் சிவயநம சுவாகா ஹரிஉம் நம் லம் மம் லம் சிம் சிவ ஊம் பட்சி சுவாகா அப்பு சுவாதிஷ்டானம் முதல் மணிபூரகம் வரை நீர் மனையவசி மவனசிய மயசினவ மசிவயனவம் ஈ ஹரிஉம் வம் புரோம் சுவாகா ஹரிஉம் ஸ்டீம் ரிங் சிம்மங் சுவாகா ஹரிஉம் அவ்வும் சிவா சுவாகா ஹரிஉம் மம்வம் சிம்வம் வம் வம் யம் வம் நம்வம் சிவ ஊம் பட்சி சுவாகா தேயு மணிப்புரகம் முதல் அநாகதம் வரை நெருப்பு யவசிமன யமநவசி யசிவநம யனமசிவ ரம் ஓ ஹரிஉம் ரம் புரோம் சுவாகா ஹரிஉம் அங் உங் ரீம் ஐயும் கிளியும் சவ்வும் நமசிவய சுவாகா ஹரி உம் அவ்வும் யவசிமன சுவாகா ஹரி உம் சிம் ரம் ரம் யம் ரம் நம் ரம் மம் ரம் சிவ ஊம்பி சுவாகா வாயு அநாகதம் முதல் விசத்திவரை காற்று வசிமனைய வனயசிம வமசியன வயநமசி ஏ ஹரிஉம் யம் புரோம் சுவாகா ஹரிஉம் ஐயுங் கிளியும் சவ்வூம் சரஹணபவ தே தேவாயனம ஹரிஉம் அவ்வும் வசியசிவா சுவாகா ஹரிஉம் வம் யம் யம் யம் நம் யம் மம் யம் சிங் யம் சிவ ஊம் பட்சி சுவாகா ஆகாயம் விசுத்தி முதல் ஆக்கினைவரை ஆகாயம் சிவனையவ சியமவன சினவமய சிவயனம ஹம் ஓ ஹரி ஊம் கங் கங் கணபதியே கசி கசி சுவாகா ஹரி ஊம் யங் ரங் சிம் சிம் சுவாகா ஹரி ஊம் அம் அம் ஹூம் சிவ சிவ வா வா சிவ ஹூம் சுவாகா ஹரி ஓம் எம்ஹம் நம்ஹம் மம்ஹம் சிம்ஹம் வம்ஹம் சிவ ஓம் பட்சி சுவாஹ